السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادئ له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله وصلاۃ وسلام علی اشرف الخلق سیدنا محمد و علی الیہی و اصحابہی ومن تبعهم بإحسان الى يوم الدین اما بعد فیا عباد الله اوصيكم وایای اولا بتقوى الله يقول الله تبارک وتعالى فی کتابه العزیز وفرقانہ المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم قوله ان كنتم تحبون الله فاتبعوني وقال ايضا النبي اولى بالمؤمنين من انفسهم صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده ومن بلده ومن والده والناس اجمعين صدق صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய செய்கின்றேன் எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கிடைத்து இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானதாக அலமது இல்லா சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் விருது நபி என் உயிரிலும் மேலான முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீலும் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே நிலை யாரெல்லாம் வரலாறு நெடுதிலும் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றுமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் இந்த அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாகும் புனிதமான ஜும்னாவிற்காக வருகை தந்து அல்லாவுடைய மாளிகையிலே எழுத்தாத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுக்கு எங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி என்ற வகையிலே எங்களுக்கெல்லாம் அளப்பரிய நியமத்துக்களை எல்லாம் சொரிந்திருக்கிறான் என்ற வகையிலே அவனை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அங்கே பயந்து நடந்து முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசத்து என்ற அடிப்படையிலே உபதேசம் செய்து கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் முஸ்லிம் சமுதாயத்திலும் உலகத்திலும் நடந்து நாங்கள் பார்க்கிறோம் கடந்த நாட்களாக முழு உலகமும் அல்லோல கல்லோலப்பட்டு ரசூல் செல்லாஹு அவர்களுக்கு எதிராக அவர்களை விமர்சிக்கின்ற வகையிலே அமெரிக்காவிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு திரைப்படத்துக்கு எதிராக இந்த உலகம் எங்கும் கிளர்ச்சிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்து நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த வகையான சூழ்ச்சிகள் சதித்திட்டங்கள் ஏன் தீட்டப்படுகின்றன என்ற அறிவை நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையிலே பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக எப்படியான சதி திட்டங்கள் தீர்த்தப்படுகின்றன என்று தெரிந்திருக்க வேண்டும் ஏன் எப்படியான சதி திட்டங்கள் இந்த சதித்திட்டங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்கொள்ள இருந்தால் எங்களுடைய தீனு இஸ்லாம் அருமையான ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறது அந்த வழிமுறை என்ன என்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு கடமை என் அனைவருக்கும் இருக்கிறது யுகத்திலே இருக்கின்ற எல்லோரும் தங்களுடைய ஆத்திரத்தை தங்களுடைய மதத்தின் படியும் தங்களுடைய சிந்தனையின் படியும் கொள்கையின் படியும் வெளிப்படுத்தலாம் ஆனால் முஸ்லீம்கள் எங்களுக்கு என்று ஒரு அருமையான தீர் இருக்கிறது அந்த தீரின் அடிப்படையிலே எமது எதிர்ப்பை எமது ஆவேசத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் அதற்குரிய வரையறைகள் எவை என்பதனையும் தெரிந்து கொள்வதுதான் இன்றைய குத்துபா பிரசங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியார்களே சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்க நாட்டிலே இருக்கின்ற மிகவும் மோசமான ஒரு பட தயாரிப்பாளர் அர்ணி ரசூதுல்லாஹி சல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு எதிராக இன்னசென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்ற பெயரிலே ஒரு மோசமான ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் அந்த திரைப்படம் இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் வெளியாகினாலும் கூட அதனுடைய ட்ரெய்லர் எனப்படுகின்ற முன்னோட்டம் சில தினங்களுக்கு முன்னால் தான் வெளிவந்திருப்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் சுமார் பதினான்கு நிமிஷங்கள் மாத்திரமே அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட அது முதல் முதலாக இஸ்லாமிய உலகத்திலே வெளிவந்ததற்கு பின்னால் இஸ்லாமிய உலகத்திலே மிகவும் பலத்த எதிர்ப்பு அலை உருவானதை நாங்கள் பார்க்கின்றோம் முதலாவது லிபியாவிலே அப்படியான ஒரு திரைப்படம் வெளிவந்ததை அடுத்து அங்கிருக்கின்றதரகம்ாக்கப்பட்டுது மாத்தமெரிக்காவதுவராக இருந்தவரும் இன்னும் சிலரும் வரலாற்றையும் நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் அருமை சகோதரிகளே அதனை தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷம் வரைக்கும் உலகம் மிகவும் கொதிப்படைந்த நிலையிலே முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் இப்படியான ஒரு இழிவான செயலை படுமோசமான செயலை கண்டித்து தங்களுடைய ஆத்திரத்தை அவர்கள் மீதான அன்பை வெளிக்காட்டுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியார்களே இப்படி இருக்க இது மாத்திரம்தான் வலகி வசல்லம் அவர்களுக்கு எதிரான பிரச்சாரமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு மத்தியிலே எழுவது நியாயமாக இருக்கலாம் அதனை பற்றி நாங்கள் சற்று பின்னால் நோக்க சகோதரர்களே எல்லாவற்றுக்கும் முன்பதாக கண்மனையானே பெரியார்களே ஒரு முஸ்லிம் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் மாத்திரம் அவனுடைய கலிமா நிறைவு பெற மாட்டாது அது முழுமையடைய வேண்டு இருந்தால் அவன் முசம்மதும் ரசூலுல்ல முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திரு என்று விசுவாசிக்க வேண்டும் அவர்கள் அல்லாஹு தூதர் ஒரு நபி மரம் ஒரு முஸ்லீமுடைய ஈமான்னுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிப்பட்ட முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை களிமாவிலேயே நாங்கள் கொடுத்து அது மாத்திரமல்ல சகோதரர்களே ஒவ்வொரு நாள் பாங்கிலும் அவர்களுடைய பெயர் நாமும் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்றும் சொன்னால் தான் அது பாங்கு பாங்காக இருக்க முடியும் அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள் தான் கண்மணியான ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையிலே அவர்களுடைய பெயர் நாமத்தை நாங்கள் கட்டாயமாக உச்சரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் தூதர் தான் என்று சொல்லாவிட்டால் எமது அத்தகையாத்து எடுபட மாட்டாது அத்தகையாத்து எடுபட்டு போய்விட்டால் தொழுகையும் வாத்திலாகிவிடும் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் அச்சலாம் உங்கள் மீது செலவாத் உண்டாகட்டும் எப்படி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் நீ செலவாத்து சொன்னாயே ரப்பே அதே போன்று செல்லல்லாஹூ அழைகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய ஆளுகள் மீதும் நீ செலவாக்கு சொல்வாயாக என்று நாம் ஆக குறைந்தது தொழுகையிலே ஒன்பது நேரம் கட்டாயமாக கண்மணியான செல்லல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்து சொல்லியாக வேண்டும் அவ்வளவு தூரம் தொழுகையில் கூட அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளையாக இருக்கிறது நாங்கள் சற்று பார்ப்போம் எங்களுக்கும் இந்த கண்மணியான சல்லல்லாக செல்லும் அவர்களுக்கும் இடையிலான உறவு என்பது எவ்வளவு நெருக்கமானதாக இருக்கிறது அல்லாஹு தாராவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்றுதான் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் அவனுக்கு கட்டுப்படுவது எவ்வளவு தூரம் வாஜிபோ அதே கண்மணியான சல்லல்லாக வளகி வசல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுவது வாஜிபாக இருக்கிறது ஒருவன் சொல்லுகின்றான் எனக்கு குரான் போதும் சுண்ணா பிரசூல் செல்லு வலகி அவர்களுடைய ஹதீஸ்க்கு தேவையில்லை என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் நிச்சயமாக காவிராகி விடுகின்றான் சொல்லமாக செல்லும் அவர்கள் இறுதி நபர் என்பதிலே யாருக்காவது சந்தேகம் ஏற்பட்டுவிட்டால் அவனும் உடனடியாக காதலாகி விடுகிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்மத் எனப்படக்கூடிய மிக புனிதமான தன்மை கொண்டவர்கள் என்பதை விசுவாசிப்பதும் எமது ஈமானுடைய பண்பாக இருக்கிறது அது மா அவர்கள் தான் அப்போல் எல்லா ரசூல்மார்களுக்குள்ளும் சிறந்தவர்கள் என்பதை விசுவாசிப்பதும் எமது அடிப்படையான ஈமானுடைய விசுவாசத்தின் அடிப்படையான விஷயமாக இருக்கிறது அருமை சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டும் அந்த கண்மணியான சல்லல்லாக வழங்குவதெல்லாம் அவர்களை பிரித்து பார்க்க முடியுமா எனவேதான் அருமே ரசூர் அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மிகவும் அன்புக்குரியவனாகவும் மாறும் வரைக்கும் உங்களில் ஒருவர் விசுவாசம் கொண்டவராக மாட்டார் என்று அருமி ரசூர்லாஹி சல்லாஹூ அலைவசல்ல சொன்னார்கள் என்னுடைய உயிரை விடவும் நான் எனது அன்பிக்குரிய அந்த ரசூல் முகமது சல்லாஹூ அலைவசல்ல அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு யாராவது துன்பம் செய்கின்றார்கள் என்றால் அவர்களை யாராவது விமர்சிக்கின்றார்கள் என்றால் அவர்களை யாராவது பழி சுமத்துகின்றார்கள் என்றால் அது எனக்கு செய்யப்பட்ட பணியாக பார்க்கப்பட வேண்டும் இந்த மகிழ்ச்சியிலே அமர்ந்திருக்கின்றோமே நாம் எத்தனை பேர் இப்படியான ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது என்ற அறிவை பெற்றிருக்கின்றோம் அவர்களுக்கு எதிராக வரலாறு நெடுஞ்சிலும் தெரிவிக்கப்பட்ட விமர்சனங்களை நாங்கள் எந்த அளவு தெரிந்திருக்கின்றோம் நாம் இதற்காக எமது கண்மணியான செல்லாக வளைவு செல்லும் அவர்களை பாதுகாப்பதற்காக நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் அவர்களை நாங்கள் உரிமை கொண்டாடுகின்றோம் அவர்கள் தான் இந்த தீனை கொண்டு வந்தார்கள் என்று உறுதியாக நம்புகின்றோம் அவர்களுடைய பணி உலகத்திலே எப்படி இருந்ததுக்கு அனுப்பி இருக்கிறோம் வேறு எவராகவும் அனுப்பவில்லை என்று அல்லாஹு தாலா புகானிலே சொல்லுகின்றான் ரஹ்மத்துள்ளில் ஆலமீன் உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அருள் கொடை அவர்கள் கொலை செய்ய வந்தவர்கள் அல்ல சமுதாயத்தை ஏற்றி பிழைக்க வந்தவர்கள் அல்ல சமுதாயத்தின் முடிவுக்காக தனது வாழ்க்கையையே பூர்ணமாக தியாகம் செய்த கண்மணியான செல்லந்தாகும் அலைவது செல்லம் அவர்கள் தனது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டது சூனியக்காரன் என்று சொல்லப்பட்டது அவர்கள் துன்பங்களை எல்லாம் சகித்தது யாருக்காகவா புகழுக்காகவா இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் விடை பெற்று செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு இருந்த சொத்து என்ன என்று கேட்டு பாருங்கள் ஒரு கேடயமும் ஒரு வாழும் அதுவும் அடகு வைக்கப்பட்ட நிலையில் தான் சகோதரர்களே பெரியார்களே அவ்வளவு தூரம் சீராக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக முழு சமுதாயமும் இருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காலம் நேரம் அனைத்தையும் தியாகம் செய்த ஒப்பற்ற மிகவும் உயர்ந்த தானத்திலே இருக்கின்ற ஒரு கண்மணியான செல்லம் வாகு செல்லம் அவர்களுக்கு எதிராக ஆபாசமான அநாச்சாரமான எந்த வகையிலும் சகிக்க முடியாத ஒரு திரைப்படம் வெளியாகிறது என்றால் நாங்கள் என்ன நிகழ்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம் இதற்காக வேண்டி நாங்கள் பரஸ்பரம் ஏதாவது பேசிக் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது சகோதரர்களே உண்மையாகவே இருந்தால் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் சகித்துக் என்றால் அந்த ஈமாளிலே மிக அதிகமான ஓட்டை இருக்கிறது அந்த ஈமான் பழுதுபட்டு இருக்கிறது அந்த ஈமான் முழுமையானதாக இல்லை என்ற முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டி இருக்கிறது சகோதர்களே அறிவிப்பு போதர்களே பெரியார்களே இந்த அளவு தூரம் மிக முக்கியமானவர்கள் தான் கண்மணியான சல்லு வலையு அவர்கள் இப்படியான இந்த தூதருக்கு எதிரான விமர்சனம் இன்று நேற்று ஆரம்பித்தது அல்லூல் சல்வாஹு வலையு செல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு எதிராக வசை கவி பாடினார்கள் அஷ்ரத் எனப்படக்கூடிய ஒரு காதிர அவர்களை தூசித்து அவர்களை ஏசி அவர்களுக்கு எதிராக ஒரு வசை பாடிய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல மஜ்ரூன் பைத்தியக்காரன் மக்கூன் பைத்தியக்காரன் சாகர் சூனியக்காரன் சமுதாயத்தை பிரிக்க வந்தவர் என்றெல்லாம் அவர்கள் மீது பணி சுமத்தியது மாத்திரமல்ல யூதர்களும் நசாராக்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களை பற்றிய பல வகையான சந்தேகங்களையும் அவர்களை பற்றிய பெரும் பெரும் பிரச்சனைகளையும் கிளறிவிட்டார்கள் ஆயிஷா நாயகி கவி அல்லாஹு அவர்களை பற்றி அவர்களுடைய கற்பொழுக்கம் பற்றி மதீனாவிலே செல்லும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே உபய் பூபு சலூல் எனப்படக்கூடியவன் கிளறிவிட்ட சந்தேகங்களால் அருமை செல்லும் அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய மனதில் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருந்தது என்று நீங்கள் சிந்தித்த எனவே இது ஒரு பழைய வரலாறு இந்த வரலாறு நடிகிலும் இப்படியாக அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு வந்திருக்கின்றன என்று மறந்துவிடக் கூடாது அவர்கள் ஒரு போலியான மனிதராக இருந்திருந்தால் சமுதாயத்தை ஏமாற்றியவராக இருந்திருந்தால் அந்த சமுதாயத்திலே வீணான கொலைகளை செய்தவராக இருந்திருந்தால் அல்லது குடும்ப வாழ்க்கையிலே இந்த காவலர்கள் சொல்வது போன்று மிகவும் மோசமானவராக நடந்திருந்தால் அந்த சகாபாக்கள் கண்மணியான செல்லு அருகி செல்லம் அவர்களை தங்களுடைய உயிரிலும் மேலாக நேசித்திருப்பார்களா அப்படியான ஒரு போலியான மனிதரை சூழ இருந்து கொண்டு அவரை காப்பாற்றுவதற்காக உயிர்களை கொடுத்திருப்பார்களா எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்றி இருக்க முடியும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான குறைபாடும் என்று சொன்னவர்கள் யார் அவர்களை மிகவும் தூய்மையாக விசுவாசம் கொண்டு அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய உயிரையும் பாதுகாப்பதற்காக வேண்டி போராடிய சகாபாக்கன் அதி என்றி காவிர கையிலே சிக்கிக் கொள்கிறார்கள் இப்போதும் அவர்களை சிலுவையிலே அறைவதற்கு தயாராக அப்படிப்பட்டவர்களே காபிர்கள் அபுசுபியான் போன்ற அந்த நேரத்திலே இஸ்லாத்தை தழுவாத அபு ஜஹல் போன்ற மிகப்பெரிய காபிர்கள் அந்த சஹாபியை சிலுவையிலே அரைவதற்கு தயாராக சந்தர்ப்பத்திலே காவிர்கள் கேட்கிறார்கள் இந்த சிலுவையிலே நீர் அறையப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இடத்திலே நீர் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த முகம்லாஹு அலி வசல்லம் இருந்தால் நீ அதனை விரும்புவாயா என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே உபை குபை அபி சபி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் அன்பு வைத்திருந்தார்கள் என்று என்னுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒரு முன்னு குத்துவதை கூட நான் தகித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அவ்வளவு தூரம் சஹாபாக்கள் ஹசூல்லாஹி சல்லு அலைவசல்ல அவர்களை நேசித்தார்கள் அவர்கள் மதியனாகவே தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இரவு வேலைகளிலே வாள்களையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு வந்த சகாபாக்கள் அவர்களை பாதுகாப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஓடோடி வருவார்கள் அவர்கள் உணவு செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய உடம்பில் வெளியாகக்கூடிய தண்ணீரை முகத்திலேயும் தங்களுடைய உடம்பிலேயும் பூசிக்கொள்வதிலே அவர்கள் போட்டி போட்டார்கள் யுத்த களத்திலே போராடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அருணை ரசூ செல்லாக உதகி செல்லம் அவர்களுக்கு கேடயமாக நின்று சகாபாக்கள் அவர்களை பாதுகாத்திருக்கிறார் அவர்கள் ஒரு போலியான மனிதராக இருந்திருந்தால் ஏமாற்றுபவராக இருந்திருந்தார் நவீன உலகத்திலே இருக்கின்ற எத்தனையோ பெரும் பெரும் மதவாதிகள் அூழியங்களையும் அனாச்சாரங்களையும் அவர்கள் செய்து அந்த சமூகத்தை ஏமாற்றியிருந்தால் அவ்வளவு பெரிய சகாபாக்கள் தொகை அவர்களை வட்டமிட்டு இருக்குமா உயிர்களை தியாகம் செய்வதற்கு அவர்கள் முன் வந்திருப்பார்களா நிச்சயமாக இல்லை ஹஜ்ஜத்தில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சகாபாக்கள் சகாபாக்கள் அலிவசல்லாம் அவர்களை சூழல் கொண்டு சொல்லுகிறார்கள் யார சூலல்லா நீங்கள் உங்களுடைய தூதை எத்தி வைத்து விட்டீர்கள் ஈடுபட்டார்கள் என்று வரலாற்றை பார்க்கின்றோம் அறிமுகர்களே பெரியார்களே அவ்வளவு தூரம் அந்த சகாபாக்களால் நேசிக்கப்பட்டவர்கள் தான் கண்மணியான சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அபு சுபியான் சொல்லுகிறார் முகம்மதை அவருடைய தோழர்கள் விரும்புவதை போன்று நேசிப்பதை போன்று உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தலைவரை நேசிப்பதை நான் காணவில்லை என்று சொன்னவர் யார் இஸ்லாத்தை தூரம் இந்த சஹாபாக்கள் அர்மே ரஃபுல் அவர்களை விரும்பி இருக்கிறார்கள் நேசித்திருக்கிறார்கள் அவர்களுக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இப்படியான கண்மணியான வெளியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது இதனுடைய வரலாறு மிக உன்னூலமானது சகோதரர்களே இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சல்மான் குஸ்தி எனப்படக்கூடிய ஒரு முர்தத் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் கண்மணியான மொழிபெயர்க்கப்படுகின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டான் கண்மணியான செல்லல்லாக வளைவு செல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை மிக மோசமாக சித்தரித்ததை நாங்கள் மறந்துவிடக் கூடாது தத்லீமா நசரின் ஒரு பங்களாதேஷ் எழுத்தாளர் சுமார் ஆயிரத்தி சல்லாஹூ அலே வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் இஸ்லாத்தையும் நாவலை வெளியீட்டுமையும் மறந்துவிடக் கூடாது இதே நேரம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டென்மார்க்கிலே இருக்கின்ற ஒரு மிகப் ஒரு சங்கிகை சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு எதிராக மிக அதிகமான காட்டுவங்களை வெளியிட்டு அவர்களை குச்சைப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்திய வரலாற்றையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அல்லாஹு தாலா நிச்சயமாக அவர்களை பாதுகாப்பான் இருந்தாலும் சுமார் உலகத்திலே நூத்தி அறுபத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் சவிடுபடியாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வர்த்திக்கான இருக்கின்ற போப்பாண்டவர் அருமி ரசூல் அலைவசம் அவர்களை மிக அதிகமான போர்க்குணம் கொண்டவர் அவர் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பரப்பி இருக்கிறார் என்ற மிக பகிரங்கமான ஒரு அறிவித்தலை விட்டதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது அருமை சகோதர்களே பெரியார்களே இப்படியாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னால் பிரான்சிலே இருக்கின்ற ஒரு பத்திரிகை செல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு எதிராக சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட காத்து அவர்களை பயங்கரவாதியாக ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பித்தராக சித்தரித்து காட்டூன் வெளியிட்டிருப்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது சகோதரர்களே பெரியார்களே ஏன் இப்படி இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் உலகத்திலே இருக்கின்ற எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன எத்தனையோ கொள்கைகள் அவற்றையெல்லாம் இவர்கள் விமர்சிக்கவில்லை கண்மணியான செல்லாக செல்லும் அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் வெளிவந்து இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் இலங்கையிலே சுமார் பதினாறுக்கு மேற்பட்ட வெப்சைட்டுகள் இணையதளங்களிலே கண்மணியான செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுக்கு எதிராக மிக பயங்கரமான பிரச்சாரத்தை இலங்கையில் இருக்கின்ற பௌத்தர்கள் தெரித்துறந்து நாம் இந்த நாடுகளை எல்லாம் காத்திக் கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறோமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலேயே சுமார் பதினாறுக்கு மேற்பட்ட வெண்கலங்களிலே இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களை படுமோசமாக விமர்சித்து கடந்த மூன்று வருடங்களாக விஷம பிரச்சாரங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை பற்றி யார் கவலைப்பட்டது என்பதனை சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அருமை சகோதரர்களை பெரியார்களே முதலில் பல காரணங்கள் இருக்கிறது கண்மணியான செயலாக வளைவு செல்லும் அவர்களுக்கு இந்த கார்டூன்களும் இந்த புத்தகங்களும் இந்த சந்திகைகளும் வெளிவருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது முதலாவது காரணம் நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணம் இஸ்லாம் நவீன உலகத்திலே மிகவும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் ஏனைய மதங்களையும் கொள்கைகளை விடவும் மிகவும் உலகமாக பரவி கொண்டிருக்கிறது அலம் துல்லா அல்லாவுடைய தீன் நூற்றாண்டிலே அது தலைமை வகிக்கக்கூடிய தீனாக மாறும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பதாவது நூற்றாண்டு கம்யூனிசத்தின் நூற்றாண்டு இருபதாவது நூற்றாண்டு முதலாளித்துவத்தின் நூற்றாண்டு இருபத்தி ஓராவது நூற்றாண்டு நாம் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் நிச்சயமாக இஸ்லாத்தின் நூற்றாண்டு மிக அவரை இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை மற்றும் உண்டான எல்லா துறைகளிலும் முஸ்லீம்கள் முன்னணியாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளிலே கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலுக்காக மற்றும் கல்விக்காக என்று இடம் பெயர்ந்து இருக்கின்ற முஸ்லீம்களுடைய தொகை அதிகரித்து முஸ்லீம்கள் அதிகமாக தங்களுடைய சனத்தொகையை கூட திருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிரான்சில் மாத்திரம் நாலு மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை பற்றிய புத்தகங்கள் மிக அதிகமாக விற்பனையாக கொண்டிருக்கிறது செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பின்னால் உலகத்திலே மிக அதிகமாக விற்பனையாக கொண்டிருக்கின்ற நூல்கள் இஸ்லாமிய நூல்களாக இருக்கிறது இஸ்லாமிய இயக்கங்களுடைய முயற்சி சங்கங்களுடைய முயற்சி சனி முயற்சி மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய வாய்களினால் அல்லாஹுடைய ஜோதியை நிச்சயமாக அல்லாஹு பரிபூர்ணப்படுத்துவான் என்று குரானிலே அல்லாஹு அளிக்கின்றான் தனது தூதரை நேரான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் ஏர் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மதங்களுக்கு முன்னால் சரணடைவதற்காக உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களையும் கொள்கைகளையும் மேலோங்கியதாக அந்த தீன் இருக்க வேண்டும் என்பதற்காக வண்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த அல்லாஹுடைய வாக்குறுதி நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அலக்துல்லா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது ஹிஜாப் அணியக்கூடிய பெண்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது இஸ்லாமிய பொருளாதாரம் தான் உலகத்திலே சுபீட்சமான பொருளாதாரம் சிந்தனை வளர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது அருமை சகோதர்களே இந்த வளர்ச்சியை கண்டு கால் ஏற்பட்டிருக்கிறது காபிர்களுக்கு புறாமை ஏற்பட்டிருக்கிறது காபிர்களுக்கு அவர்களுடைய சுயநலன்களுக்கு அடி கொண்டிருக்கிறது அவர்களுடைய கொள்கைகள் எல்லாம் காலத்துக்கு ஒவ்வாத கொள்கைகளாக உலகத்தால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மதிப்பு கிடையாது ஏசுபவர்கள் எல்லோரும் ஏசுவது மேற்கத்திய நாடுகளுக்கு அவர்கள் தான் செய்கிறார்கள் உலகத்து மக்களை வாழ விடுகிறார்கள் இல்லை அவர்களுடைய மார்க்கம் உலகத்திலே மோசமான மார்க்கம் என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டு சகிக்க முடியாத கால் புணர்ச்சி கொண்டவர்கள் எப்படியாவது இந்த இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக செய்கின்ற முயற்சிகளில் தான் இவை என்பதை முதலாவது மனதிலே கொள்ள வேண்டும் இரண்டாவது சகோதரர்களே இப்படியான விமர்சனங்களும் இப்படியான சிக்கல்களும் சவால்களும் வருவது என்பது அது இஸ்லாத்தினுடைய நீதியாக இருக்கிறது நாம் அதனை ஒன்றும் அதிசயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நபிமார்கள் நாடுகளை விட்டு விமர்சிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய கணவாயிலே சுமார் இரண்டு வருஷங்களுக்கு சமூக பிரஷ்டம் செய்யப்பட்டார்கள் சமூகத்திலிருந்து ஒழுக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு எதிராக பொருளாதார தடை அவர்களுக்கு எதிராக மார்க்க தடை அவர்களுக்கு எதிராக குடும்ப தடை என்றெல்லாம் விதிக்கப்பட்டு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் எனவே உரிய முறையில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளமாகத்தான் இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள் வருகின்றன என்பதை பார்க்க வேண்டும் இதனை சுகமாக பார்க்க வேண்டும் இதற்குள்ள அல்லாஹு தாலாவுடைய பழுத்திருக்கின்ற கனிகளை கொண்டிருக்கின்ற மரத்துக்குத்தான் கல்லு வீச்சு வழங்கப்படும் என்று சொல்லுவார்கள் அதுபோன்று யதார்த்தவாதி வெகுசன விரோதி என்று சொல்லுவார்கள் நல்ல முறையிலே ஒரு மனிதன் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவனுக்கு விமர்சனம் வரும் எனவே உலகத்திலே நலவு செய்ய இருப்பவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் அவர்கள் விமர்சிக்கப்படுவார்கள் கபலிக்கும் நீங்கள் சுவர்க்கத்துக்கு போக முடியும் என்று நினைக்கின்றீர்களா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற பிரச்சனைகளும் சிக்கல்களும் உங்களுக்கு வராமல் நீங்கள் சுவர்க்கம் போக முடியும் என்று நினைக்கின்றீர்களா அந்த வகையிலே அருமை இஸ்லாத்துக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருவது என்பது அப்படி ஒன்றும் புதிய விஷயம் அல்ல நாம் பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டும் சுகமாக பார்க்க வேண்டும் அதற்குள்ளே அல்லாஹு ஒரு நலவை வைத்திருக்கின்றான் சோதிப்பதற்காக வேண்டி தருகின்றான் பொறுமையாக இருக்கின்றோமா மற்ற சமுதாயங்களுக்குண்டித்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எங்களுக்கு தருகின்றான் என்பதை மறந்துவிடக் கூடாது குரானிலே அல்லாஹு சொல்லுகின்றான் யாருக்கெல்லாம் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறதோ யூதர்களாகவும் நகாராக்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் யாரெல்லாம் உஷரிக்குகளாக இருக்கிறார்களோ சிலை வழங்குகிறார்களோ அவர்களிடமிருந்தும் நீங்கள் கட்டாயமாக நோவினையான வார்த்தைகளை செதிமறுத்தீர்கள் என்று கூறானிலே அல்லாஹு தாலா முன்கூட்டியே சொல்லி வைத்திருக்கின்றான் எனவே நாங்கள் அதிசயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை இதெல்லாம் நல்ல மனிதர்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்கின்றன என்பதை மறந்துவிடக் ஏற்படுவதை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம் உங்களுடைய பயிர் பச்சைகளிலே அழிவுகள் ஏற்படுவதைக் கொண்டு உங்களை சோதிப்போம் என்று கட்டாயமாக சோதிப்போம் என்ற குரானிலே அல்லாஹு தாலா சொல்லி இருக்கின்றானே அந்த வகையிலே இந்த விமர்சனங்கள் ஒன்றும் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் புதியவை அல்ல ஆயுத ரீதியான போராட்டம் அறிவு ரீதியான போராட்டம் எல்லாம் நாங்கள் வரலாறு நெடுகிலும் எதிர்கொண்டிருக்கிறோம் கொலை செய்யப்பட்டோம் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இஸ்லாம் மிகவும் ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனை சகிக்க முடியாத காவிரிகள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவற்றை செய்கிறார்கள் என்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது அதே நேரம் இன்னும் சில வகையான உண்மைகளையும் நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் முஸ்லிம் சமுதாயம் யோசிக்க வேண்டும் இப்படியான விமர்சனங்கள் வருவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது அதுதான் நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய செய்தியை இன்னும் சரியாக முன்வைக்கவில்லை உலகத்திலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பௌத்தர்களும் இந்துக்களும் இஸ்லாத்தை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் தற்கொலை தாக்குதல் செய்கின்றவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றால் அந்நிய சமுதாயத்தவர்களை சகிக்காதவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றால் வியாபாரத்திலே கலப்படம் செய்கின்றவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்றால் எந்த நேரமும் ஆவேசப்படுகின்ற ஆத்திரப்படுகின்றவர்களுடைய மார்க்கம் என்றுதான் இஸ்லாத்தை பற்றி எல்லாம் அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் அவர்கள் மேற்கத்திய ஊடகங்களில் இருந்து கருத்துக்கள் தான் அவர்களுடைய மூளைகளிலே துணிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தான் அவர்கள் நம்பிக்கொண்டு அதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் கண்மணியான சல்லு அலுவலாம் அவர்களை பற்றி இப்படியான பிரச்சாரங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அது எமது தவறு வளங்கள் அனைத்தையும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் ஏன் யுத்தங்களிலே ஈடுபட்டார்கள் அவர்களுடைய இரக்கமான பகுதிகள் என்ன என்றெல்லாம் அழகாக சொல்லி வைத்திருந்தால் இப்படியான பிரச்சனைகளில் அறைவாசியை குறைத்திருக்கலாம் சகோதரர்களே நாம் இஸ்லாமியில் வெளிவந்திருக்கின்ற நூறுகள் கேள்வி எழுப்புகின்றோம் அத்தகைய தவறுகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டு எங்களை பற்றி பிழையாக விளங்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது நாம் இந்த எனப்படுகின்ற இந்த வெத்தளத்தை இப்படியான இந்த வெட்டலத்திலே வந்திரைப்படத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் முந்தையத்தினம் அறுபது லட்சம் பேர் அதனை பார்த்திருக்கிறார்கள் நேற்றையத்தினம் எழுபது லட்சம் பேர் அதனை பார்த்திருக்கிறார்கள் யார் பார்த்திருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதில் இருக்கின்ற திரைப்படத்தை பார்த்தால் ரசூலாக செல்லாக செல்லும் அவர்களை பற்றிய நல்லபிப்பிராயம் ஒரு நாளும் வரமாட்டார் மாற்றாக கண்மணியான செல்லாக ஒழைவு செல்லும் அவருடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது வருகின்ற காட்சிகள் தான் மனதிலே வரும் நல்ல காட்சிகள் அல்ல மோசமான காட்சிகள் ஆபாசமான காட்சிகள் நாம் ரசூ செல்லாக ஒழிவு செல்லும் அவர்களை பற்றி இந்த உலகத்துக்கு ஒழுங்கப்படுத்துவதற்கு என்ன செய்திருக்கிறோம் வெறுமினை ஆர்ப்பாட்டங்கள் வெறுமினை கோஷங்கள் வெறுமினை சத்தங்கள் வெறுமனை கொலைகள் நிமிஷம் வரைக்கும் உலகத்திலே இந்த திரைப்படம் வெளிவந்ததற்கு பின்னால் முப்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த அமெரிக்க தூதல் உட்பட முப்பது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிலர் குண்டுகளை கட்டி கொண்டு பாய்ந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஏற்பட்டிருக்கின்ற கலவரங்களால் சிக்கி தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் உலகத்துக்கு நாங்கள் கொடுக்கின்ற செய்தி இதுதானா நாங்கள் இதனைத்தானா சொல்லி இருக்கின்றோம் இஸ்லாத்தை பற்றி ஏற்கனவே சொல்லப்படுகின்ற விமர்சனம் இஸ்லாத்திலே இருக்கின்றவர்கள் சகிக்க மாட்டார்கள் பொறுக்க மாட்டார்கள் அவர்கள் கல்லறிவார்கள் கொலை செய்வார்கள் மற்ற இடங்களை எல்லாம் துன்புறுத்துவார்கள் என்றும் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றோம் சகோதரர்களே இஸ்லாத்தை பற்றிய நல்லபிப்பிராயம் வருவதற்கு பதிலாக இஸ்லாத்தை பற்றிய மோசமான கருத்துக்களை தான் நாங்கள் கொடுத்துக் பாதைகளிலே ஊர்வலம் செல்லலாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் ஆனால் செல்லுகின்ற அந்நிய மக்களுடைய வீதி ஒழுங்குகளை மீறும் வகையிலே நாம் நடந்து கொள்வோமாக இருந்தால் இவரது வார்த்தைகளிலே கொடூரம் இருக்குமாக இருந்தால் நாம் சண்டாளர்களாக மாறி விடுவோமாக இருந்தால் இஸ்லாம் என்பது அப்படித்தான் இஸ்லாம் அறிவாளிகளுடைய மார்க்கம் அல்ல சகிப்பவர்களுடைய மார்க்கம் அல்ல அறிவை அறிவால் எதிர்கொள்ள தெரியாதவர்கள் இந்த நிகழ்வுகளை அவர்கள் மிகவும் அறிமுபூர்வமாக பார்க்க தெரியாதவர்கள் என்றுதான் என்னை பற்றிய ஒரு மனப்பதிவு அவர்களுக்கு ஏற்படும் அருமி சகோதரிகளே நவீன கால இஸ்லாமிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வெளியிட்ட பொழுது அவனுடைய வீட்டுக்கு சென்று கல்லடியுங்கள் என்று எந்த ஒரு சகாபிக்கும் ரசூல் சல்லு அலுமகள் சொல்லவில்லை நவீன உலகத்திலே திரைப்படம் வெளிவருகிறது என்றால் எங்களுக்கு எதிராக புத்தகங்கள் வெளிவருகிறது என்றால் நாமும் அவர்களை போன்ற ஆபாசமான படங்களை பதிலுக்கு வெளியிட அவர்களை போன்ற மோசமான வெளியிடுவதற்கு எமது மார்க்கம் அனுமதி தரவில்லை எமது மார்க்கம் என்ன சொல்லுகிறது மக்காவுடைய காலப்பிரிவிலே அலி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹால சொல்லுகின்றான் நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள் குரானை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான் குரானை பயன்படுத்தி செய்வது நவீனஹால் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பிலிம் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வருகிறது என்றால் மோசமான திரைப்படம் வருகிறது என்றால் ரசூஹி சல்லு அலைவசல்லம் அவர்களை பற்றி நல்ல முறையில் சித்தரிக்கக்கூடிய ஒரு சினிமாவை நாங்கள் தயாரித்திருக்க வேண்டும் நாங்கள் சாத்துவீக போராட்டத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் இஸ்லாத்தை பற்றியும் செல்லும் அவர்களை பற்றியும் ஏற்கனவே இருக்கின்ற பிழையான அபிப்பிராயங்களை நாங்கள் இன்னும் நிரூபித்ததாக மாறிவிடும் என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இந்த தூதுவர்களை கொலை செய்வது தூதுவர பற்றவைப்பது வன்முறைகளில் ஈடுபடுவது அனைத்தும் ஹராம் என்று பத்துவாறிக்கிறது இதன் இஸ்லாமிய வலிமுறை இஸ்லாம் சொல்கிறது இது பில்லத்தி ஹிய அஹ்சன் فاذا الذي بينك وبينه عداوه فكانه ولي حميم உங்களே ஒருவன் எதிrtcொண்டிருக்கிறான் என்றால் உங்களே ஒருவன் விமர்சிக்கிறான் என்றால் நீங்கள் அறகாண வலிமுறையை பயன்படுத்தி அவளை நீங்கள் எதிர்க்குவீர்கள் அப்படி நீங்கள் பண்பாக olokமாக நீங்கள் எதிர்க்கவீர்களாக இருந்தால் உங்களுடைய பகிரங்கமான எதிரிகூட உங்களுடைய நெருக்கமான நண்பனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றான் எனவே இஸ்லாத்தை பற்றி நாங்கள் அவர்களுக்கு எத்தி வைப்பதற்கான வழிவகைகளில் உடனடியாக வேண்டும் நாங்கள் கருத்தரங்குகளை நடாத்த வேண்டும் நாங்கள் சிங்கள மொழியிலே அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையினுடைய மொழியிலே கையடக்கமான சின்ன சின்ன நூல்களையும் லீப்லெட்டுகளையும் வெளியிடுவதற்கும் கலந்துரையாடல்களை தொலைக்காட்சிகளிலே நடாத்துவதற்கும் எமது தனவந்தர்கள் முன் வந்து பணம் செலவழித்து அதற்கான டிவி கூட தயாரிக்க வேண்டியிருக்கிறது அவர்களை அழைத்து கலந்துரையாடல்கள் செய்ய வேண்டியிருக்கிறது நாம் செய்த அனாவசியமான விளம்பரத்தின் காரணமாக சும்மா இருக்கின்றவர்கள் கூட அந்த படத்துக்குள் என்ன இருக்கிறது என்று தேடி தேடி அலைந்ததன் காரணமாக எழுபது லட்சம் பேர் எங்கே இருந்த குப்பையில் இருந்த ஒரு படத்தை பார்ப்பதற்கு நாமே காரணமாக அமைந்து விட்டோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே மறந்துவிடக் கூடாது எனவே சகோதரிகளே பெரியார்களே அதே நேரம் மூன்றாவது இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது அதனையும் சொல்லி நாங்கள் முடிக்க விரும்புகின்றோம் முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற முறையை பார்க்கின்ற காதிர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இதுதான் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்படி மற்றவர்களோடு நடந்து கொள்கிறோம் நாம் எத்தனை புத்தகங்களையும் எழுதலாம் எத்தனை பயான்களையும் நாங்கள் செய்யலாம் எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நாணயம் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை மற்றவர்களை மதிக்கின்ற மனப்பான்மை இஸ்லாமிய அகலாக்குகள் எங்களுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நிச்சயமாக இஸ்லாம் தவறாக புரியப்படும் அதுதான் இன்று நடைபெற்றிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று வலையில் செல்லும் அவர்களும் கூட தவறாக புரியப்படுவதற்கு முஸ்லீம்களுடைய அகலாக்குகள் மோசமான நடத்தைகள் ஒருவகையின் காரணம் எனவே முதலிலே செய்ய வேண்டியது நாம் ஆர்ப்பாட்டம் போவதற்கும் கல்களை எறிவதற்கு கொலை செய்வதற்கு முன்னால் எனக்கும் எனது நபி முகமது இடையிலான உறவு நான் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலே உரிய நடந்து கொள்கின்றேனா அந்த சொன்ன வாழ்க்கை முதலிலே என்னிடத்தில் இருக்கிறதா ஆர்ப்பாட்டம் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது நான் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது நான் எவ்வளவு தூரம் இங்கிலமாகவும் கவனமாகவும் பேசுகின்றேன் என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய சகோதரிகளே மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இவற்றிலிருந்து விடுதலை ஆடுவது கஷ்டமாகும் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நாம் இந்த மேற்கத்திய நாடுகளுடைய உற்பத்திகளை நாங்கள் பகிர்ச்சிகரிக்க வேண்டும் நாம் எவரது பதத்தை காட்ட வேண்டும் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என தனியான மீடியா கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் நாம் அதிகமாக அறிவுள்ளவர்களாக பண்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு அனைவருக்கும் கிருபை செய்வானாக உன்னுடைய ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்களோ விஷமக்கனமான பிரச்சாரங்களை செய்கின்றார்களோ அவர்களை நீ உடனடியாக தண்டிப்பாயாக அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளிலிருந்து முழு உலகத்தையும் நீ விடுவிப்பாயாக எமது உயிரிலும் மேலான கண்மணி செல்லல்லாக வளைவு செல்லம் அவர்களை மிகவும் அதிகமாக நேசிப்பவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை படிப்பவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக இந்த சூர்வாகி செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களை பற்றிய மிகவும் சிறந்த மிகவும் ஆதாரபூர்வமான தகவல்களை இந்த உலகத்திற்கு முன்வைப்பதற்கான சக்தியையும் ஆற்றலையும் எங்கள் அனைவருக்கும் தந்துவாயாக இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சிரியாவிலே மியன்மாரிலே இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பற்றியும் கவனம் எடுப்பதற்கான மனதை எங்களுக்கு தந்தருள்வாயாக உலக ரசூலுக்காக அதே போன்று எமது உயிர்கள் எமது முஸ்லீம்களுடைய அவர்களை பற்றியும் கவனம் எடுப்பதற்கு இந்த நாட்டிலே ரசூல் செல்லம் அவர்களுடைய சகாபாக்களை ஏசி ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களுக்கு எமது முயற்சிகளை திருப்பி விடுவதற்கு எங்களுடைய முயற்சிகளை நீ அங்கீகரிப்பாயாக எங்களுடைய அவர்களுடைய நாம் நீர் பருகுவதற்கும் அவர்களுடைய பெற்றுக் கொள்வதற்கும் எமக்கு நீ அருள் பாலிப்பாயாக ஆமீன் ஆமீன்